ஒன்பது அவர்கள செய நம்புவது இறை வழியில் போர் செய்வது என்று நபிசல்லு அலிஹல்லார்கள் எந்த அடிமையை உரிமை விடுவதில் சிறந்தது என்று கேட்டேன் எவர் தன் எஜமானிடம் மிகவும் மதிப்புள்ளவராக இருக்கிறாரோ அவரை உரிமை விடுவதுதான் இன்று நபிஸ் அல்லாஹு அலி சொல்லாம் அவர்கள் கூறினார்கள் புகாரி இரண்டு ஐந்து ஒன்று எட்டு முஸ்லிம் எட்டு நான்கு